ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்னென்ன தர்மங்களை நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக யாசாச்சாரியால் நமக்கு அனுகிரகம் செய்துள்ள பதினெட்டு புராணங்களில் சொல்ல தர்மங்களை சுருக்கமாக தெரிஞ்சின்னு வரும் அதில் தேவி பாகவதத்தில் சொல்லப்படுற விஷயங்களை பார்க்கிறோம் இந்த பதினெட்டு புராணங்களிலும் வியாசாச்சாரியால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சோம யாகங்கள் நடக்கிற பொழுது அந்த யாகங்கள் நடக்காத சமயங்கள் அதாவது கால வேளையில் சில யாக யாக ஹோமங்கள் நடக்கும் சாயங்காலம் நடக்கும் அதற்கு எடைப்பட்ட நேரம் வெறுமனாக இருக்கப்படாது அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் தர்மங்களை வேதம் நமக்கு சொல்லக்கூடியதான தர்மங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மகரிஷிகள் யாகசாலையிலேயே அமர்ந்து புராணசிரவணம் செய்கிறார்கள் அப்படின்னு இந்த பதினெட்டு புராணங்களும் நமக்கு காண்பிக்கிறது அதில் இந்த தேவி பாகவதத்தினுடைய ஆவிர்வாவத்தை சோழிரபு சூத்தர் விஷ்ணோரம்சோ முனா சத்தவத்தியம் பராசரா விஜய வேதான் வியாசர் அப்பற எடுத்து விஷ்ணுனுடைய அவதாரம் வியாசர் விஷ்ணுவே வியச்சாரியாழ அவதாரம் பண்ணி வேதங்களி நான்காக பிரிச்சு வகுத்து கொடுத்த விச்சாரியை தூத்து மனசா பகவான் பாதராஜனா பிறகு யோஜனை பண்ணினார் என்ன யோஜனை பண்ணினார்னா கிருத்ததோ பகவோ தர்மா கலௌஸ் கேவலம் புராணவியோ வித்தியே நாபரோ கிருத்தயுகத்தில் வேதத்தின் மேலே விசுவாசம் நிறைய இருக்கும் வேதம் ஒன்று தான் நமக்கு பிராணசக்தி வேதம் இல்லாவிடில் அனைவரும் இறந்த உடல் மாதிரி அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து எல்லோரும் வேதத்தையே நம்பி வேதத்தை அவலம்பிச்சு வாழ்ந்துடுறா ஆனால் இந்த கலியில் அப்படி இல்லை வேதம் முதற்கொண்டு அனைத்து தர்மங்களிலேயும் விஸ்வாசம் நம்பிக்கை குறைச்சலாக இருக்கும் அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணணும் வேதத்தின் மேலே விஸ்வாசம் வரணும் வேதம் நமக்கு காண்பிக்கிற வழியிலே நாம் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப நமக்கு தெய்வ அனுகிரகம் வேணுமே அப்படின்னு யோஜனை பண்ணி அஷ்டச புராணா சக்தான் முனி மாமேவையமாசா பாரதாக்கியான இந்த பதினெட்டு புராணங்களையும் வியாசாச்சாரியால் அனுகிரகம் அணினர் வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக பதினெட்டுங்கிற எண்ணிக்கையில் புராணங்களை செய்து அனைவருக்கும் உபதேசிச்ச அனைவரும் கேட்கும்படியாக சைதர் தேவீபாகவத்தம் தற்ற புராணம் போகமோக்ஷதம் அதிலே பதினெட்டு புராணங்களுக்குள்ளே தேவீகவத்கிறது மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியது அது எப்படி சொல்கிறேன்னா ஸ்வய்து சாவையமாசா ஜனமேஜயூபதி பூர்வம் எஸ் பிதாராஜா பரீட்சித் தட்ச காஹினா சந்தஷ்டஸ்தசிய சம்சுத்தியை ராஜ்யா பாகவதம் ஸ்ருதம் ஜனமேஜயன் என்கிற ராஜா தன் தகப்பனாரான பரீட்சித் தக்ஷகன் என்கிற ஒரு சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டு காலகதியை அடைஞ்சான் அப்படிங்கிறத கேட்டு ரொம்ப துக்கப்பட்டான் நம்முடைய வம்சத்தில் எப்படி அகால மரணம் அடைஞ்சு இருந்திருக்காரே அவர்களுக்கு நல்ல சத்கதி கிடைக்கணுமேனு ரொம்ப மன வேதனை மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப ஸ்ரமப்பட்ட பொழுது ஸ்வய்து ஸ்ராவயமாசா ஜனமேஜய பூபதி ஸ்தானே வியாசாச்சாரியால் ஜனமேஜயனுக்கு இந்த தேவி பாகவத கேட்கும்படியாக செய்த நவபிஹி திவசைஹி ஸ்ரீமது வேதவியாசமுகாம்புஜாத்துலலோக்கியமாதனம் தேவீம் பூஜையித்வா விதானதா மகாபாரதம் முடிஞ்சகையோடு தேவீபாகவதத்தையும் கேட்கும்படியாக செய்தார் வியாசம் அம்பாள் தாயாரான தேவியை பூஜை பண்ணி நாள்ல இந்த தேவீபாகவதத்தை கேட்கும்படியாக செய்து பிதர் திவ்யம் கதிம் ராஜா விலோக்கிய ஜனமேஜய வியாசம்முனிம் சமபியர்ச்ச பராமுத மபாபஹா அப்படி ஒன்பதாவது நாள் தேவி பாகவதம் முடிஞ்சு ஒரு க்ஷணம் கண்ணில் பட்டான் பரீட்சித்து ஜனமேதனுக்கு தகப்பனாரை பார்த்ததே இல்லை ஒரு க்ஷணம் தன் பார்க்கும்படியாக நேர்ந்தது ஜனமேதேனுக்கு அப்படி தகப்பனாரை பார்த்த மாத்திரத்திலேயே மனதில் உள்ள துக்கம் பூரா போய்ட்டுது அப்படி துக்கத்தை போக்கக்கூடியது இந்த தேவி பாகவதம் அப்படின்னு சொல்லி இந்த தேவி பாகவதத்தினுடைய பெருமையை நமக்கு அந்த தேவி பாகவதமே காண்பிக்கிறது அப்படி இந்த தேவி பாகவதத்தை பாராயணம் தேவி பாகவதத்தை கேட்பதுனாலேயும் நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன்கள் நித்தியம்ய ஸ்ருணையாத் பக்தியா தேவி பாகவதம் பரம் ந தஸ் துர்லபம் கிஞ்சி கதாச்சித் கொசித் அஸ்திஹி தினமும் கொஞ்ச நேரமாவது தேவி பாகவதத்தை கேட்கணும் அப்படி கேட்பதுனாலே அதனால் கிடைக்கக்கூடியதான பலன் சொல்லி முடியாது அபுத்திரோ லபத்தே புத்தரான் புத்திரனில்லாதவர்களுக்கு புத்திர சந்ததி ஏற்படுறது தனார்த்தி தனமாப்னுயாது பணத்தட்டுப்பாடுனால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஐஸ்வர்ய லாபம் கிடைக்கிறது வித்யார்த்தி பிராப்னுயாத் வித்யாம் படிப்பு வராத குழந்தைகளுக்கு அண்ணா படிப்பு வரும் கீர்த்தி மண்டித்த பூதலஹா ஏதோ படித்தான்னு உத்தியோகத்துக்கு போனான்னு இல்லை உலகம் பூரா பாராட்டும்படியாக வித்தியையை அந்த குழந்தை அடையிறான் வந்தியாவா காக்கவந்தியாவா மிருதவந்தியாச்ச யாங்கனா சிரவணாதஸ்ய தத்தோஷான் நிவர்த்தே தசம்சயா இனி இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லக்கூடியதான பெண் அல்லது அபார்ஷன் போல ஸ்ரமங்களை அனுபவித்த பெண் இவர்களுக்கு நல்ல சந்ததிகள் ஏற்படுறது சுகப்பிரசவமாக குழந்தைகள் பிறக்கும் இந்த தேவி பாகவதத்தை சிரவணம் பண்ணுறதுனால அப்படி இவ்வளோ பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த தேவி பாகவதம் அப்படின்னு ரொம்ப உயர்வாக காண்பிக்கிறது இந்த தேவி பாகவதமும் ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி பன்னெண்டு ஸ்கந்தங்களாக அமைச்சிருக்க இதில் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமாக தான் நாம் இதில் சொல்லப்பட்ட தர்மங்களே பார்த்துருக்கோம் இதில் முக்கியமான இன்னொரு அம்சம் இதனுடைய உயர்வு என்னென்னா காயத்ரி மந்திரத்தினுடைய பிரபாவத்தை இந்த தேவி பாகவதம் காண்பிக்கிறது காயத்ரி மந்திரமானது என்ன அர்த்தத்தை நமக்கு சொல்கிறது காயத்ரி மந்திரம் எப்படி ஆவிர் பவிச்சது காயத்ரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த தேவி பாகவத்தான் நமக்கு விரிவாக சொல்கிறது அப்படி ரொம்ப உயர்ந்த புராணங்களில் தேவி பாகவதமும் உயர்வு அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சின்றோம்